श्रीकांतो जननी सर्वमंगला ீகோ மானமனோ தம் வந்தே குஞ்சா नित्यं நம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபா சரஸ்வத்த ீிாமூர் சுந்திரூத்திரம்ீம்ாஷியம் மேஷி கிமா வித்தியை ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஷாண்டூன் சனோஸ்மி மாதே ஷா டமேவிரவிணம் மேவெவோ नमो प्रत्यगर्थो யகர்த்திருஷி மஹ நமோருோப்பலவரனோம்மமஸ்மிுஸ்மதிபரா லயம் கருலயம் நகவன் பாடம் லோக்கம் தப்போ க்ண பாப்பா வீத்தரா முய विधीयते ித்வாதிபோ प्रबोधे சேவே जगद भातिज ये सर्वाधिष्ठानदय आचार्य आत्मज्ञानतृका योग्यत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 ஞானத்துக்கு சாதனம் தத்துவ விசாரம் ஆக அக்ஞானந்தான் பந்தத்துக்கு காரணம் இதை படிக்கிற போது அதிகம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனம்ங்கிற போது பந்த ஹேத்து பந்த காரணம் அஜானம் பந்த காரணம் அஜானமாக இருக்கிறதுனால பந்த நிவர்த்தி ஞானத்தினால்தான் ஏற்படும் பந்த நிவர்த்திக்குத்தான் இன்னொரு பேர் மோக்னு பேர் ஆகா அது ஞானம் எப்படி சமையலுக்கு நெருப்பு அவசியமோ அப்படி மோக்ஷத்துக்கு ஞானம் அவசியம்னு சொன்னார் அப்புறம் அடுத்தது பார்த்த விஷயம் அக்ஞானம் வந்து ஞானத்தை அக்ஞானம் அதாவது கர்மா வந்து அக்ஞானத்தை போக்காது ஞானந்தான் அக்ஞானத்தை போக்கும் ஞானம் விசாரஜன்யம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் கடைசியாக பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஆத்மா வந்து பூர்ணமானதுன்னு ஒரு ஞானம் கொடுத்தார் ஆத்மா அவனா தன்னாசே சதி கேவலா ஸ்வயம் பிரகாசத்தை லக்ஷணம் உபதேசிக்கப்பட்டது ஆத்ம ஜானம் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆத்மாவினுடைய லக்ஷணம் உபதேசிக்கப்பட்டது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 நான் பூரணமானவன் இரண்டற்றவன் இரண்டாவதா ஒரு பொருள் இல்லேன்னு தன்னை உணரணும் எனக்கு வேறாக ஒரு பொருளும் உண்மையாக இல்லை தோற்றமாக இருக்கிறது அஹ அத்வைதானம் அவர் ஆத்மா எதனாலும் விளக்கப்படுவதில்லை தன்னை விளக்கி கொண்டு மற்றவைகளையும் விளக்கி கொண்டிருக்கிறது எனவே ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா ஒரு கேள்வி வந்தது விற்பிஞானமும் ஸ்வரூப ஜ்யானமும் ரெண்டு ஞானம் இருக்கே அதாவது விற்பி ஞானம்னா என்ன ஆத்மா ஞானஸ்வரூபம் ஞானஸ்வரூபமான ஆத்மாவை பத்தின அந்தகரணம் இருக்கிற எண்ண அறிவு அதை பத்தி பேசும் இந்த எண்ண அறிவு உண்மை பொருளை அறிவித்து விட்டு தானும் அடங்கி விடுகிறது ஆகவே விற்பி ஞானம் உண்மையல்ல பொய்யுமல்ல அது அர்த்தம் இதுதான் பொய்யுமல்ல உண்மையும் அல்ல மதிக்க வேண்டிய அவசியமில்லாத விஷயம் மதிக்கப்பட வேண்டியதில்லை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 இந்த உடல் இந்த உலக வாழ்க்கை இவைகளெல்லாம் புலப்படுகின்றன எனவே இதை பொய் என்று சொல்ல முடியாது ஆனால் அறிவின் கோணத்தில் இவை உண்மை அல்ல அறிவின் கோணத்தில் பொய்ன்னு சொன்னால் தப்பு இல்லை அறிவின் கோணத்தில் இது பொய் அனுபவத்தின் கோணத்தில் இது உண்மை அனுபவத்தின் கோணத்தில் அதனால்தான் அந்த வார்த்தையை மாற்றி போடுறேன் அனுபவத்தின் கோணத்தில் இது பொய் அல்ல அறிவின் கோணத்தில் இது உண்மையல்ல அப்போ என்னது இதில் போடுறதுன்னா அது பதிலாம் சாஸ்திரத்தில் அனீர்வச்சனீய மிச்ச அநீர்வச்சனீயத்வம் மதிக்க அதுக்கு ரியாலிட்டி கொடுக்க அதை ஒரு பொருட்டாக மதிக்க இந்த உடலையோ எண்ணங்களையோ இந்த உலக வாழ்க்கையோ ஒரு பொருட்டாக நாம் கருதி அதுக்கு மதிப்பு தந்து மதிப்பு தர வேண்டாம் அதை பெரிசு படுத்த வேண்டாம் அதுக்கு முக்கியத்துவமே தரக்கூடாதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அத்வைதத்தை அத்வைதத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கையோட நம்ம வாழ்கிறதுக்கு பேர்தான் ஜீவன் முக்தி பிரம்ம நிஷ்டை ஆத்ம ஜான அப்படின்னு அதுக்குதான் பேர் மேலும் விளக்க ஆரம்பிச்சார் என்ன இருந்தாலும் வாழ்க்கை உண்மையா தானே இருக்குன்னா உண்மை மாதிரி இருக்கே தவிர உண்மைன்னு சொல்லாதே அப்படிங்கிறதுக்கு விளக்கன்னு சொன்னார் சம்சாரா சொப்ன துல்லியா அந்த சம்சாரத்துக்கு அப்ஜெக்டிவ் தான் பார்த்தோம் ஒரே விருப்பு வெறுப்பு கூட்டமான இந்த சம்சாரம் ஒரே ராகத்வேஷ பண்டிதனுக்குள்ளேயே ராகத்வேஷம் இருக்கத்தான் இருக்கு ஆக என்னால ராகத்வேஷ மயமான இந்த சம்சாரம் கனவுக்கு சமானம் அது உண்மையை உணர்ந்த பிறகு அதற்கு முக்கியத்துவம் போய்விடுகிறது ஆகவே சம்சாரஹா ஸ்வப்ன துல்லியா இந்த பாட இங்கே பாடம் என்னென்ன சம்சாரஹா ஸ்வப்ன துல்லியா இன்னொன்னு கோணத்தில் சொன்னோமான ஆறு ஏழு ரெண்டுமே பொய்யின் ஆதாரம் மெய்யே ஆகும் அதுதான் சாரம் பொய்யின் ஆதாரம் மெய்யே ஆகும் பொய்க்கு ஆதாரம் எது மெய் பொய்யான நகைகளுக்கு ஆதாரம் மெய்யான தங்கமே பொய்யான அலைகளுக்கு ஆதாரம் மெய்யான தண்ணீரே இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இல்லை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 அதுதான் விஷயம் படிக்கிற வரைக்கும் தான் குரு கிட்ட போய் முறையா தத்துவத்தை படிக்கிற வரைக்கும் தான் தகுதியோட தகுதி இல்லாம படிச்சா புரியாது ஒருவேளை புரிஞ்சாலும் தகுதி இல்லாம இருந்தா நிக்காது நிலச்சு நிக்காது நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனித நாம் ஏழா ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்கிற போது கடைசி வகுப்பு முடிஞ்சுது என்ன சொல்றது சர்வ அதிஷ்டம் சத்தியம் பாதி அப்படிங்கிறார் எதுவரைக்கும் நீ பிரம்மனை தெரிஞ்சுக்கலையோ அதுவரைக்கும் தான் இந்த உலகம் உண்மையாக உனக்கு தோன்றும் இந்த வாழ்க்கை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 அனைத்திற்கும் ஆதாரமான காலத்திற்கும் தேசத்திற்கும் வஸ்துவுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான சர்வ அதிஷ்டானம் பிரம்ம பிரம்மனுக்கு இதெல்லாம் அப்செக்டிவ் விசேஷங்கள் சர்வ அதிஷ்டானம் பிரம்ம அத்வயம் பிரம்ம யாவத்து நியாயத்து எதுவரைக்கும் நீ ஆத்மபோதம் கிளாஸுக்கு போய் இத தெரிஞ்சுக்காம இருக்கையோ அதுவரைக்கும் அப்படின்னு அர்த்தம் அது வரைக்கும் இது வந்து என்னாகும் இந்த வாழ்க்கையெல்லாம் உண்மையாக உனக்கு தோன்றும் தாவத்து சத் ஜகத்து சத்தியம் பாதி அது வரைக்கும் தான் ஓவர் ரியாலிட்டி கொடுத்து என்ன ஆக போகுதோ தெரியலையே வயசாயிண்டே போயிண்டே இருக்கு என்ன கதி ஏற்படுமோ தெரியலையே ரொம்ப கவலைப்படுறோம் பாருங்க ஒரு கவலைப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமோ அளவுக்கு மீறி கவலைப்படுறோம் என்ன ஆக போகிறதோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது இந்த குழந்தைங்க பேர குழந்தைங்கள்லாம் உருப்படியாக வாழப்போகிறதா என்ன எப்படி பாருங்கள் இல்லைனா அவங்களெல்லாம் வேறு நேரம் இருந்துச்சு நம்மளை பற்றி ஒரு பக்கம் கவலை நமக்கு வயசாக எடுத்துனா என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோனு அப்படி ஒரு கவலை அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் என்ன ஆக போகிறாங்களோ ஏதாக போகிறாங்களோன்னு கவலை சாமியாருக்கு நமக்கு பிறகு சாமியார் யார் வருவான்னு கவலை நமக்கு இருக்கோ இல்லையோ மற்ற வாழ்க்கலாம் சரி நீங்க இப்ப இருக்கிறதே தயார் பண்ணிடுமோ சுவாமியோட ஏன்னா நாங்க நிம்மதியா இருக்கணுமோ இல்லையோ நல்லா கவலைங்க அது உண்மைதான் வேதாந்தத்தில் சொல்லி இருக்கு அது சரிதான் ஆனாலும் அப்படிங்கிற பாருங்க ஆனாலும் பிராக்டிக்கல்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கலே வந்து அன்றியல் சொல்லிட்டு இருக்கேன் அது வாஸ்தவம் தான் இருந்தாலும் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது சுவாமி பேசணும் அது எப்படி அது ஒரே ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் அது ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் ஒரே கான்ஃப்ளிக் அது அதை தான் நான் இக்னோர் பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கேனே அப்படின்னா அப்படிலாம் லேஸில் இக்னோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லைன்னு திண்டாடு அவசப்படு உங்களை மாதிரிலாம் டோட்டலாக இக்னோர் பண்ணலாம் முடியாது எங்களால் அப்போ எவ்வளோ பண்ண போகிறீங்க எத்தனை பெர்சன்டேஜ் பண்ண போகிறீங்க இக்னோர் பண்ண போகிறீங்க இக்னோர் பண்ணுறதில் வந்து அறகுறையா அறகுறை இல்லை இல்லை ஓரளவுக்கு இக்னோர் பண்ணுவேன் டோட்டலாக அப்சல்யூட்டாக இக்னோர் பண்ணுறதுங்கிறதுலாம் நடக்காது சுவாமி நீ நடக்குதோ நடக்கலையோ நீ இக்னோர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒரு நாளைக்கு எல்லா கதையும் முடிகிறபோது நீ என்ன பண்ண போகிறேப்பா அது வந்து இப்போவே எத்தனையோ விஷயம் நமக்கு வந்து அப்சல்யூட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் ஏதோ சரியானுன்னு நினச்சுட்டே தான் இருக்கும் இன்னும் எல்லாம் பரவாயில்லை இன்னும் இன்னும் சரியாகிறதுக்கு இன்னமும் இருக்குதுன்னு நினச்சிங்க ஒன்றும் சரியாக போகிறதில்ல சரியானாலும் ரொம்ப நாளைக்கு நிற்க போகிறது இல்லை அதனால் நீ முதல்ல சரியாகிடுனா யாவத்து சர்வ அதிஷ்டானம் அத்வயம் பிரம்மனை நியாயத்தை தாவத்து ஜகத்து சத்தியம் ஃபுல் ஸ்டார் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னா யதா சுக்திகா ரஜதம் யதா எப்படி சுக்திக்கா ரஜதம் சிப்பியில் வெள்ளி தோன்றுகிறதோ அப்படி முதல்ல வெள்ளி தான் தெரிஞ்சது வெள்ளி தெரிஞ்சதுன்னு வேகமாக ஓடி போய் பக்கத்தில் போய் எடுத்து பார்த்தா சி வெறும் சிப்பி அப்படிங்கிறேன் அதை உன்னால் கிரியேட் பண்ண முடியுமா சும்மா நான் கேள்வி கேட்குறேன் சி சிப்பி அப்படிங்கிறேன் உனக்கு அது யூஸ்லெஸ்ஸு கொஞ்ச நேரம் கழிச்சது வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் கோர்த்து மாலையாக போட்டுக்கிறவங்களாம் இருக்காங்க நீங்கள் கொண்டு போய் அதை கொண்டு போய் மெட்ராஸில் கல்பத்ரிமாவில் ஒரு அதில் என்ன கல்பத்திருமாவா என்னமோ ரூமாக வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அது ஒரு வெள்ளவெட்டு மெத்தையில் வச்சு நான் லைட்டாக போட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இருக்கிற ரூபாயை வாங்கிட்டு போயிடணும் இது வந்து அந்த காலத்து அது எதுன்னு கதையெல்லாம் நல்லா விட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபிலெட் வச்சு அழகாக இது பண்ணி அவர் பேக் பண்ணி டப்பா தான் வச்சு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வீட்டில் போய் அவன் ஷோ வச்சு அது எதோ பெருசாக ரொம்ப உலகத்தில் இது எலிசபெத் ராணியோட ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இன்னும் வந்து டெக்னிக் இது சுத்திக்காரஜம் அந்த வந்து சிப்பியை பார்த்து அது வெள்ளின்னு நினச்சி போனான் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சிப்பின்னு தெரிஞ்ச உடனே வெள்ளி புத்தி போயிடுது சிப்பி தெரியாத வரைக்கும் வெள்ளி புத்தி தெரிஞ்சு சிப்பி வெள்ளியா தெரிஞ்சுது அப்புறம் வெள்ளி இல்லை சிப்பின்னு தெரிஞ்ச பிறகு வெள்ளி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 பொன்ன கவனிக்காமல் தங்கத்தை அவர் அவர் நீங்கள் கையில் எடுக்கிற போதெல்லாம் அந்த கிடக்காரர் இதோட விலையை ஞாபகம் வச்சுக்கிறார் சொல்கிறார் கரெக்டாக அவர் தங்கத்துக்கு தான் விலை போடுறார் அவர் டிசைனுக்கு விலை போடுறது டிசைனுக்கு பேருக்கு வில போடுவார் முக்கியம் தங்கம் ஆ பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொண்ணில் மறைந்தது பொன்னணி பூஷணம் நீங்கள் எங்கே மறைஞ்சது பொண்ணை பார்த்த உடனே நகையை கவனிக்கலை நகையை கவனிக்கிற போது தங்கத்தை கவனிக்கலை தங்கத்தை கவனிக்கிற போது நகையை கவனிக்கலை கவனிக்கிறது தான் வித்தியாசம் ஒன்றும் மாறுறதில்லை டிசைனை பார்க்கற போது தங்க தங்கம் மறைஞ்சா போயிடுது தங்கத்தை மாக்க போது டிசைன் மறைஞ்சா போயிடுது மறைஞ்சு போகலை நம்ம ஃபோக்கஸ் மாறி போச்சு அது மாதிரி தான்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 மரத்தில் மறைந்தது மாத யானை உலக பொருள்களை உலக பொருள்கள் பிறகு என்னென்ன உலக பொருள்கள் இறைவனில் மறைந்தன எப்படி மரத்தை மறைத்தது மாமதயானை மாமத யானை படிக்கணும் அப்பத்தான் பயமா இருக்கும் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத அப்படின்னா என்ன அர்த்தம் மா மாமத யானையை பகுதி இப்போ பெரிய யானை பார்ணும் பெரிய யானைங்கிற போது அது மரம்ங்கிற புத்தி இல்லை அவன இது மரம் அப்படிங்கிறான் அப்போ எங்கே யானை எங்கே மறைஞ்சதுன்னா மரத்தில் மறைந்தது மாமத யானை இப்போ நான் மரத்தை கவனிக்கிற போது யானையை கவனிக்கிறதை நான் விட்டுவிட்டேன் யானைக்கு நான் இம்பார்டன்ஸ் கொடுக்கலை அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் பார்க்கறபோது பிரம்மனை நான் கவனிக்கல பிரம்மனை கவனிக்கிற போது இந்த பேதத்தை நான் கவனிக்கல பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் மெய்ப்பொருளை மறைச்சது பஞ்சபூதங்கள் பார்முதல்னா பார்ன பூமி பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே இந்த பஞ்ச பரத்த தத்துவம் பரதத்துவம் புரிஞ்சவுடனே என் கவனமெல்லாம் அதுக்கு போயிடுத்து இதில் இல்லை எல்லாத்துலேயும் ஆகாசத்தை நினைங்கோன்னு சொன்ன சௌரியமா இருக்குமா இருக்கா தான் எல்லாத்தையும் ஆகாசமாக நினைங்கோ ஆகாசத்தை மெய்ப்பொருளாக நினைங்கோன்னா ஈஸியாக எல்லாம் ஆகாசந்தான் இத்தனையுமா இருக்கு அத்தனைலையும் ஆகாசம் இருக்கா இல்லையா எல்லா பொருளையும் ஆகாசம் இருக்கா இல்லையா காற்றில் ஆகாசம் இருக்குது அக்னியில் ஆகாசம் இருக்கு ஜலத்தில் ஆகாசம் இருக்கு பூமியில் ஆகாசம் இருக்கு உன்னில் ஆகாசம் இருக்கு எண்ணில் ஆகாசம் இருக்கு அத்தனையிலும் என்ன இருக்கு ஆகாசம் இருக்கு ஆகாசம் எதுல இருக்குன்னா ஆகாசம் பிரம்மன்ல இருக்கு அது புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுன உடனே என்ன ஆயிடுறதுன்னா ஆகாசம் பிரம்மன்ல ஒடுங்கிடுறது ஆகாசத்தை அறியற அறிவுல ஆகாசம் அடங்கியிருக்கு ஆகாசத்தை அறியும் அறிவில் ஆகாசம் அடங்கி இருக்கிறது அறிவு ஆகாசம் முழுக்க வியாபித்திருக்கிறது அறிவுனா சைத்தன்யம் அந்த அர்த்தத்தில் சொல்றேன் ஆ அதிர்ஷ்டானம் கவனிக்கப்பட்ட உடனே ஆதேயத்துக்கு முக்கியத்துவம் ஆதாரம் ஆதேயம் எல்லாம் நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க சாஸ்திரத்தில் ஆதாரம் ஆதேயம் இது இன்னொரு டெக்னிக்கலாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கவனித்து பாருங்க இப்போ இந்த சிப்பியில் வெள்ளி உதாரணம் இருக்கு இது கைவல்லிய நவனியத்தில் அருமையாக இருக்குது இந்த பாட்டு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 ஆதாரம் மறைந்து போனால் ஆரோப்பம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகின் ஆரோப்பம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடமாமென இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேடமாமே உங்களுக்கு நான் சில உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப சௌரியம் அது ரொம்ப நல்ல பாட்டுது எதுக்கு இத்தனை கதை சொல்லியிருக்கேன் சம்பந்தம் இல்லாமல் பேசணும்னு நினைக்கா இங்க அதிஷ்டானம் அத்வயம் அந்த வார்த்தையை தான் அதிர்ஷ்டான தெரியாத வரைக்கும் தான் வெள்ளிங்கிற தோற்றம் இருந்து கொண்டிருக்கும் ஆதாரம் தெரிஞ்சு போனா தோற்றம் மறைந்து போகும் அதுதான் விஷயம் அப்ப நம்ம வாழ்க்கை இந்த வேற்றுமை நிறைந்த வாழ்க்கை இருக்கே இந்த வேற்றுமை நிறைந்த வாழ்க்கை உண்மை தெரியாத வரைக்கும் தான் இதெல்லாம் வே ஒற்றுமைங்கிற உண்மை தெரியாத வரைக்கும் தான் இந்த வேற்றுமை உண்மை என்று தோன்றும் ஒற்றுமைங்கிற உண்மை தெரிந்து இந்த வேற்றுமைங்கிறது பொய்யா மாறிடும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தீட்டாதே புத்தியை தீட்டுன்னா அதனால நம்மளும் புத்தியை ரொம்ப தீட்டி தீட்டி கவனமாக புரிஞ்சுட்டே இருக்கணும் இந்த சிப்பி வெள்ளி உதாரணத்தையே பார்ப்போம் இந்த சிப்பி வெள்ளி உதாரணத்துல வெள்ளி தெரிகிறது இல்லையா வெள்ளி வந்து கற்பனை வெள்ளி வந்து சந்தேகம் இல்லையே வெள்ளி கற்பனை தோற்றம் சிப்பி என்னது அதிஷ்டானம் அது சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு ஆதாரம் அதிஷ்டானம் அப்படின்னு பேர் பொய் எதில் தோன்றும்னா மெய்யில்தான் தோன்றும் மெய்ய சார்ந்து தான் பொய் தோன்றுமே தவிர பொய் தானா தோன்றாது பொய்ங்கிறது மெய்யை மறைக்கிறதுக்கு பேர் தான் பொ சந்தேகம் இருக்கோ மெய்யை மறைக்கிறதுக்கு பேர் தான் பொய் மெய்ப்பொருள் தெரிஞ்சாத்தான் எது பொய் எது மெய்ன்னு தெரியும் மெய்ப்பொருள் தெரியாத வரைக்கும் எது பொய் எது மெய்யன்னு தெரியாது இப்போ அந்த சிப்பியை பார்த்த உடனே சிப்பியை தெரிஞ்ச பிறகு சிப்பி தான் உண்மை வெள்ளி உண்மை இல்லைன்னு தெரியுது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 ஆரோப்பம் அத்தியாசம் கல்பனை ஆரோப்பம் அத்தியாசம் கற்பனை ஆரோப்பம் எல்லாம் வேற அதாவது வெள்ளிங்கிறது அத்தியாசம் ஆரோப்பம் கல்பனை அந்த இது சிப்பி இருக்கே அத ஆசிரயம் ஆசிரியம்னு போடலாம் அது ஒரு ஆசிரயம் வார்த்தையை யூஸ் பண்றேன் அந்த வெள்ளி எதை சார்ந்திருக்கு சிப்பிய சார்ந்திருக்கு ஆசிரியம் சிப்பி எதை சார்ந்திருக்கு இது வந்து திருஷ்டாந்தம் புரியுது சார்ந்திருக்கு சுத்த சைத்தன்யத்தை சார்ந்திருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் கண்ணுல பார்க்க முடியாது ஆக அதிஷ்டானம் அதிஷ்டானம் பிரம்ம சைத்தன்யம் ஆதாரம் சிப்பி ஆதாரம்னா ஆதாரம் போடும் போது ஆசிரியம் நல்ல வேர்டு ஆசிரியம் அப்புறம் மூணு அம்சம் இருக்கு அதிஷ்டான சொல்றேன் நான் பிரம்மன் நான்கிறது பிரம்மன் நீங்களும் பிரம்மன் வச்சு நான் பிரம்மன் அந்த பிரம்மன்கிறது அதிஷ்டம் அதுல மனுஷியன் அப்படிங்கிறது ஆசிரியம் அதுல பிராமணன் சன்னியாசிங்கிறது என்னது என்னது ஆசிரயமா அதிஷ்டானமா அத்தியாசமா அத்தியாசம் நான் பிராமணன் சன்னியாசிங்கிறது அத்தியாசம் கல்பனை கற்பிக்கப்பட்டது நான் மனுஷியன்கிறது அது நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் எப்படி எந்த கோணத்திலும் யோசிச்சாலும் சரி நான் மனுஷியன் நான் ஒரு புருஷன் நான் ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறது என்னது பரவாயில்ல அதை கூட நீங்கள் ஆசிரியமாக வச்சுக்கோங்க ஆசிரியமாக வச்சுருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு மேலே என்னெல்லாமோ கற்பிக்கிறோம் பாருங்க நான் வந்து இன்னாருடைய பொண்ணு இன்னாருடைய மனைவி இன்னாருடைய அம்மா இன்னாருடைய அக்கா தங்க எல்லா அத்தியாசம் அது மாதிரி நான் பிரம்மன் பிரம்மன்கிறது வந்து ரொம்ப டெக்னிக்கலா சொன்னா நான் பிரம்மன் பிரம்மன் ஆசிரியம் ஜீவன் ஜீவன்ல ஆசிரியன் மனுஷன் மனுஷங்கிறது கல்பனை ஜீவன்கிறது ஆசிரியம் அதிர்ஷ்டானம் பிரம்மன் இப்படி பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணு ஒருத்தரை பார்க்கற போதே ஒருத்தரை வந்து எல்லாம் பின்னால் நிறைய ஸ்லோகங்கள்லாம் வரப்போகிறது அதில் இன்னும் தெளிவாக போகுது இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் எப்படி சிப்பியில் வெள்ளியோ அப்படி பிரம்மத்தில் ஜகத் அப்படின்னு அர்த்தம் சிப்பியில் வெள்ளியானது எப்படி தோன்றுகிறதோ அப்படி பிரம்மத்தில் இந்த ஜகத்து தோன்றுகிறது அத்வைத பிரம்மனிடத்தில் அதிஷ்டானமான அத்வைத பிரம்மனிடத்தில் சிப்பியில் வெள்ளியை போல எப்படி போனோம் சிப்பியில் வெள்ளியைப் போல பிரம்மத்தினிடத்தில் ஜகத்து தோன்றுகிறது அப்படி புரிஞ்சிடும் ஜெகத்து தோன்றுகிறது இந்த ஜெகத்தில் நமக்கு பிரவருத்தி நிவர்த்தி எல்லாம் ஏற்படுகிறது ராகத்வேஷத்தினால எல்லாம் ஏற்படுகிறது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 விஷேஷ ஆதாரம்னு ரெண்டு இருக்கப்பா சமமான ஆதாரம் மறையாது விசேஷமான ஆதாரம் மறைஞ்சு போகும் ஜகமதில் இது எனும் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது மிக இது கயிறாம் என்னும் விசேஷந்தான் மறைந்து போகும் அப்படிங்கிறார் ஜகமதில் அதாவது இது கயிறு அப்படிங்கிறான் இது கயிறுங்கிறது பாம்பு இதுங்கிறது மறையல இதுங்கிறது மறைஞ்சதோ கௌனம் இதுங்கிறது எது வேணாலும் அதான் சமானங்குற ஜகமதில் இது என்னும் சுட்டான் சமானந்தான் மறைந்துடாது கயிராம் எனும் விசேடம் அதனை மூடும் புரியுறதா கயிறுங்கிறது மறைஞ்சு போச்சே தவிர திஸ் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பதிலா சொல்றேன் வச்சு திஸ் this snake. திஸ் திஸ்ங்கிறது மறையல ஸ்னேக் தெரியுறது மறைஞ்சது என்னது ரோப்பு தான் கயிறுதான் மறைஞ்சிருக்கு அது மாதிரி இதுங்கிற போது இதுங்கிறது பிரம்மன் இதுங்கிறது பிரம்மன் பிரம்மன் மறையலை மறையலை இது வந்து என்ன சொல்றது ஜகத்துங்கிறது அத்தியாசம் புரியறதுக்காக பாடம் சொல்றதுக்காக அது மாதிரி என்ன சொல்றார் இது பிரம்மம் இது ஜகத்து அப்படிங்கிறோம் இதுங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது ஜகத்துங்கிறது பாம்புக்கு சமாளம் பாம்பு எப்படி உண்மை இல்லையோ அப்படி கயிறும் சந்தேகம் இருக்கா கயிரும் உண்மை இல்லை பாம்பு கயிறே ஒரு கற்பனை கற்பனையில் கற்பனை கயிறே ஒரு கற்பனை கற்பனையில் கற்பனை பாம்பு சொன்னோம், எாச்சு கயிறும் கற்பனை பாம்பும் கற்பனை கற்பனையில் கற்பனை அதாவது கற்பனையில் கற்பனையை விசாரம் செய்தால்தான் முதல் கற்பனை ரெண்டாவது கற்பனை வச்சுங்க முதல் கற்பனை என்னது கயிறு ரெண்டாவது கற்பனை என்ன பாம்பு ரெண்டாவது கற்பனையை புரிஞ்சுண்டாதான் முதல் கற்பனை வந்து பிரம்மனை புரிஞ்சுக்கிற போது இது கற்பனைன்னு புரியும் பிரம்மனை புரிஞ்சுண்டா இது கற்பனைங்கிறது அப்புறம்தான் புரியும் ஆக நீங்கள் அந்த கற்பனை அழகாக பிரிச்சுக்கணும் நான் ஒரே நேரத்திலே அத்தனை பாடத்தையும் சொல்லி கொடுக்குறதுனால எவ்வளோ விஷயம் வருது ஆனால் இது நல்லா யோசித்த விஷயம் இது தான் சாரம் இது தான் எது வரைக்கும் நீ வாஸ்தவமா தோணும் ஆனால் பிரம்மனை தெரிஞ்சின்ற பிறகு இதெல்லாம் வாஸ்தவமா உனக்கு தோன்றாது எப்படின்னா சிப்பியில் வெள்ளியை போல அப்படின்னு அனுபவத்தில் ஒரு யுக்தியை சொல்லிட்டார் அதை வச்சுன்னு நாம் அதை ரொம்ப ஆழமா சிந்திச்சு அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ரெண்டு ஸ்லோகத்தின் மூலம் என்ன விஷயம் புரிகிறது ஜத்யஸ்தம் பிரம்ம ஆதாரம் அதிர்ஷ்டானம் பிரம்ம சர்வ அதிஷ்டானம் இது ஒரு ஜானம் பாருங்க திடீர்னு ஆத்மாவிலேருந்து பிரம்மனுக்கு போயிட்டு வருது புஸ்தகத்துக்கு பேர் என்ன ஆத்மபோதம்னு பேர் ஆத்மபோதம்னா என்ன அர்த்தம் ஆத்மா பத்தின ஞானம்னு சொன்னோம் ஆனால் நான் ஆரம்பத்திலேயே கவனமாக ஒன்று சொல்லி வச்சிருக்கேன் ஆத்மாவ பிரம்மனா புரிஞ்சுக்கிற ஞானம் அதுதான் ஆத்மபோதம்னு சொல்லியிருக்கேன் ஆத்மாவை பரமாத்மாவா புரிஞ்சுக்கிறது தான் இங்கே ஆத்ம ஜானம்னு பேரு ஏன்னா கர்ம காண்டத்திலேயே ஜீவாத்ம ஞானம் வந்தாச்சு இது ஞான காண்டம் ஆகையினால ஜீவாத்மாவை பரமாத்மாவாக தெரிஞ்சுக்கிறது அதனால தான் பிரம்மன் விட்டார்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 அதனால நம்ம என்ன சொல்றோம் எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மா எது பிரம்மன் எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மா எது பிரம்மன்னு சொல்றோம் பிரம்மன்னு சொல்றபோது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்களும் நானும் ஒண்ணுங்கிற அர்த்தத்தில் பேசணும் நான் ஒரு உயிர் நீ ஒரு உயிர்னு பாடம் நடத்தலை நம்ம ரெண்டு பேரும் கடவுளுக்கு அடிமைன்னு பாடம் நடத்தல அந்த பாடம் கர்ம காண்டம் உபாசனா காண்டம் நம்ம இங்க அந்த பாட நடத்தல நீ ஒரு ஜீவன் நான் ஒரு ஜீவன் என்பது உண்மை அல்ல நீயும் நானும் ஒன்றான பிரம்மன் நான் என்பதும் நீ என்பதும் அவன் என்பதும் அவள் என்பதும் அது என்பதும் எல்லாம் கற்பிக்கப்பட்ட மாயக்கற்பனை அப்படின்னு சொல்றோம் இதுதான் சரியான அத்வைத்த உபதேசம் அதனால பிரம்மசப்தம் திடீர்னு வந்துட்டு பாருங்க எங்கேயாவது பிரம்ம சப்தம் இருந்ததோ இதுக்கு முன்னாடி படித்த ஸ்லோகங்கள்ல எங்கேயா பிரம்மன்கிற வேர்டே வரல ஆனா இங்கேதான் முத முதல்ல பிரம்மங்கிற சொல் வந்திருக்கு ஆத்மபோதத்துல அதனால கவனமா என்ன திடீர்னு பிரம்மங்கிறீங்க அப்படின்னு கேட்பான் பிரம்மம்னா கடவுள்லவோ அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு அதிஷ்டானம் என்னது எனக்கு அதி எதுவோ அதுதான் நான் பார்க்கிற பொருளுக்கும் அதிஷ்டானம் பார்ப்பவனுக்கு ஆதாரம் எதுவோ அதுவே பார்க்கப்படுவதற்கும் ஆதாரம் அனுபவிக்கப்படுவதற்கும் அனுபவிப்பவனுக்கும் ஆதாரம் ஒன்றே இதுதான் அத்வைதம் அனுபவிப்பவனுக்கும் அனுபவிக்கப்படுபவைகளுக்கும் ஆதாரம் ஒன்றே அனுபவிக்கப்படுவர்களும் அனுபவிப்பவருக்கும் ஆதாரம் வேறு வேறு அதெல்லாம் அப்படி இருக்கிறதா உண்மைன்னு சொன்னா அது துவைத்த மதமா ஆதாரம் ஒன்றே அதனால என்ன பண்ண போறேன்னா நான் ஜீவன்கிற போது இந்த அனுபவிக்கிறவனும் அனுபவிக்கப்படுறதும் ஒண்ணுங்கிற அறிவோட பண்ணலை அனுபவிக்கப்படுவதும் உண்மை அனுபவிப்பவனும் உண்மை அப்படி தான் நினைச்சுட்டு இருந்தேன் அனுபவிக்கப்படுபவைகளும் உண்மை அனுபவிப்பவனும் உண்மை ஆகையினால நான் படுகிற கஷ்டமும் உண்மை நான் கடவுளை சார்ந்து இருந்தால் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்பதும் உண்மை அப்படிங்கிற கோணத்துல கொண்டு போற விஷயம் அது ஆனா இங்க அப்படி இல்லை சர்வ அதிஷ்டானம் அத்வயம் பிரம்மனு சொன்னத்தினால பார்ப்பவனுக்கும் பார்க்கப்படுவதற்கும் ஆதாரம் ஒன்று ஜீவோ பிரம்மை இதுதான் வந்து இப்படி கைய வசத்தி சொல்றது ஜீவன் பிரம்மமே அன்றி வேறல்ல அப்படின்னா துவைதிகளுக்கெல்லாம் அவ்வளவு கோ வரும் பாவி மகா பாவி உருப்பிடுவியா நீ நன்னா இருப்பியா அப்படிம்பான் கைய வசத்தி ஜீவோ பிரம்மைவ நான் பெற ஜீவன் பிரம்மே அப்படின்னு சொன்னா நான் உன் கட்சியில சேரமாட்டேன் போம் அவனையும் நம்ம என்ன சொல்லு தெரியுவோம் நீயும் பிரம்மன் தான் போம் என்ன பார்த்து சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் துவைத்த மதம் அத்வைத்த மதம் ரெண்டு மதம் தான் இருக்கு துவைத்தத்துக்குள்ள நிறைய உட்பிரிவுகள் அதாவது கடவுளும் ஜீவனும் ஒன்னா வேறையாங்கிறதான் கேள்வி ஒன்றுங்கிற மதம் அத்வைத்த மதம் என்ன சொல்கிறாங்க நீயும் ஒரு உயிர் நானும் ஒரு உயிர் நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு அடிமை அதோடு நிறுத்திக்கும் அது வந்து அதோட நிறுத்திக்கோ நம்ம கடவுளோட ஒருங்கிடுவோம் இரண்டரை கலப்போம் ஆனாலும் இறைவனும் நாமளும் வேறே வேறேங்கிறதுல நீ ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது கருத்துக்கு இடம் வச்சுருக்கீங்கன்னு நான் நீங்கள் என்ன பார்த்து நான் ஒரு ஜீவன் நீ ஒரு துவைத்த மதம் வச்சோங்கனே ஒரு கட்சி ஒரு துவைத்தி ஒரு அத்வைத்தி நம்ம ரெண்டு பேரும் பிரம்மதாஸ் அப்படின்னு யார் சொல்கிற துவைத்தி நீங்கள் கருப்பு போட்டோ தங்கலையோ வடகளையோ விபூதியோ என்ன கோஷ்டியோ வச்சுக்கோங்க விஷயம் தான் நான் ஒரு ஜீவன் நீ ஒரு ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் கடவுளுக்கு அடிமை அப்படிங்கிறான் துவைத்தி அத்வைத்தி என்ன சொல்கிறான் நீயும் ஜீவன் இல்லை நானும் ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் உண்மையில் ஒன்று பிரம்மங்கிறான் எந்த கட்சியும் நீங்கள் ஒத்துப்பீங்க அத்வைதை சொல்கிற நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன் நான் உன்னை பிரம்மனாகத்தான் நான் பார்க்குறேன் நான் என்னையும் பிரம்மனாக புரிஞ்சுன்னு இருக்கேன் உன்னையும் பிரம்மனாகத்தான் நான் பார்க்குறேன் எங்கிட்ட அப்படி சொல்லாதே அபசாரம் அபச்சாரம் அபசாரம் சிக்கா அதுக்கு அதை பாபி பாபி பாபி இப்படி சொல்றியே நீ உருப்பிடுவியா உன் குலம் உருப்பிடுமா அதோட டெப்த்து டெப்த்து தான் இதுதான்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 இல்லைன்னு நான் சொல்லலை எனக்கு புரியலை அப்படின்னா அப்படி சொல்லிட்டு போ நல்லது இல்லவே இல்லைன்னு சொன்னால் தான் துவைத்தவாதம் வந்துவிடும் கிடையவே கிடையாதுன்னு சொன்னால் தான் துவைத்தவாதம் வரும் இது நிறைய விசாரம் நமக்கு வந்து சாகர வரைக்கும் படிக்கிறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அதனால் நம்மளால ஒன்றும் படித்து முடிக்க முடியாது என்ன இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் படித்து நான் என்ன மாதிரி வேறு இப்படி கிளாஸ் எடுத்தால் என்றைக்கும் முடிக்கிறது ரெண்டு ஸ்லோகத்தை இருபது நாளைக்கு எடுத்துட்டு இருந்தார் கோயம்புத்தூர் சுவாமிகள் இருந்தார் கீதையை தொடங்காம பன்னெண்டு வருஷம் நடத்திட்டு இருந்தார் வகுப்பு கீதையவே ஆரம்பிக்கல கீதைக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுக்கிறார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு தயார் சாமி இனிமேலாவது கீதையை ஆரம்பிப்பா ना दो, दो <laughs> उपादाने अखिले जगंति परमेश्वरे सर्गस्थित लाभुदी वारिणी उपादाने ஜந்தி பரமேஸ்வர சர்ஸஸ்லயித வாரிணி ரொம்ப அழகா டெவலப் போற இந்த ஸ்லோகத்தில் பிரம்ம ஜகத் உபாதான காரணம் ஜகத் உபாதான காரணம் பாருங்க எங்கிருந்து எங்க பொருள் வரும் முதல்ல ஆத்ம ஜானத்தை பற்றி சொன்னார் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் மறந்துடக்கூடாது ஞானம் இல்லாமல் மோக்மில்லை ஞானத்தினால்தான் மோக்ஷம் கிடைக்கும் அஜானத்தை கர்மாவனால போக்கிக்க முடியாது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 அதனுடைய தாற்பயம் என்னென்னா பிரம்ம அதிஷ்டானம் மித்யா ஜெகததி பிரம்ம நல்ல டெக்னிக்கலாக போட்டால் மித்யா ஜெகததி பிரம்ம அதுதான் ஆறாவது ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் நீங்கள் எப்படி போடணும் மித்யா ஜெகததி பிரம்ம அஹமஸ்மி மித்யா ஜெகததி பிரம்ம Ahamasmi. கலிதாசாஸ்திராமத்தில் வருதா இல்லையா மித்யா ஜெகததி ஜெகததி ஆத்மா ஆத்மான என்ன நான் மித்யா ஜெகததி பிரம்ம ஆத்மா அகம் அஸ்மி அப்ப இங்க எப்படி கொண்டு வராரு பாருங்க அது ஆத்மா நான் அந்த பிரம்மன் அந்த பிரம்மனிடத்துல தான் உலகம் வந்திருக்கு சாதாரணமாக பாடம் எப்படி நடத்துவோம் உலகம் வந்து உலகத்துக்கு காரணம் யாருனால் கடவுள்மோ கடவுள் கட்டுறது தான் உலகம் வந்தது கடவுள்கிட்ட நிலை பெற்றிருக்கு கடவுள்கிட்ட ஒடுங்குறதுமோ அந்த கடவுள் யாருன்னா உனக்கு வேற ஆனவர்னா அவர்கிட்ட இருந்தால் இந்த உடம்பு வந்து தான் அவர் தான் உடம்பான் ஆனால் நான் அவருக்கு வேறானவனாம் அப்படிலாம் ஒரு மாதிரி பாடங்கள்லாம் நடக்கிறது அப்போது கடவுள் வந்து கடவுள்கிட்ட தான்ப்பா ஜகத்தெல்லாம் தோன்றுகிறது இருக்கிறது ஒடுங்குகிறது எல்லாம் கடவுள் கடவுள் கடவுள் நான் என்ன வந்து என்ன பண்ணுறேன் ஏ நான் நான் ஒரு சாதாரணம் அல்பம் அறவற ஒன்றுத்துக்கு லாய்க்கில்ல வெளியில் மாத்திரம் போர்ட்டு பெருசாக மாட்டிக்கிறேன் ஆனால் ஒன்றும் என்கிட்ட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உள்ளுள்ள ஏதோ சொல்கிறான்னு வச்சு எல்லாம் அப்படி தன்னை ரொம்ப தாழ்வாக வச்சு கடவுளை வசதி சொல்கிறான் ஏன்னா இந்த ஸ்லோவை என்ன சொல்கிறது சீமா உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் புரிகின்ற பிரம்மம் நீ அந்த பிரம்மம் எங்கேயோ அங்கங்கெல்லாம் திருப்பி இப்படியெல்லாம் பார்க்காத கண்ணை மூடி உள்ளேயும் பார்க்காத கண்ணை திறந்து வெளியிலையும் பார்க்காத பார்க்குறவன் அது பார்க்குறவனே பார்க்கப்படும் பொருள் பார்க்கறவனே பார்க்க வேண்டிய பா பொருளை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவன் அதுவாக இருக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு இது வந்து சொன்னால் சுவாமிஜி இது ரொம்ப ட்ரையாக இருக்கே இங்கே தான் பெருமாளை எல்லாம் வர்ணிக்கப்படாதா கொஞ்சம் அப்படியே பெருமாளை வர்ணிக்கப்படாதோ அந்த நீலமேக சாமன் அந்த கல்யாண சுந்தர ரூபன் அப்படிலாம் வர்ணனை பண்ணப்படாதா அதில் ஆனந்தமாக நாங்கள் கேட்டுருப்போங்க காலில் ஒரு சின் சின் சின்னு ஒரு சின் கிங்கினி போட்டுருக்காங்க இந்த பெருமாள் ஏதாவது சொல் அந்த கண்ணன் மாயக்கண்ணன் அந்த கொச்சு குருவாயூரப்பன் ஏதாவது சொல்லணும் அதெல்லாம் வந்து அப்படியே அதெல்லாம் சொல்லுங்க சுவாமி ரொம்ப ரசமா இருக்கு அதரம் மதுரம் மதனம் மதுரம் கவனம் மதுரம் எல்லாம் மதுரமா இருக்கு அதை சொல்றதை விட்டு எல்லாம் பிரம்மோ அது நான் நீயும் அதுதான் நீயும் பொம்மை நானும் பொம்மை இது என்ன சுவாரஸ்யமாவா இருக்கு அப்படி தான் தோணும் என்ன பண்ணுறது நான் ஆத்மபோத புஸ்தம் எடுத்துக்கிட்டேன் அதனால் அதில் அப்படி சொல்ல முடியாது இருக்கவே இருக்க ஆத்மார்ப்பண ஸ்துதி அழகிறதுக்குன்னு நம்ம குறையெல்லாம் சொல்லி ஒரு குரல் இல்லை ரெண்டு குரல் இல்லை இருபத்தஞ்சு குரல் அழருது அதனால் ஆத்மார்ப்பண ஸ்துதியில் துவைதத்தை அழகாக ஹேண்டில் பண்ணுவோம் இது பாருங்கோகம் அது பெரியவங்களே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அழகாக அத்வைதம் புற வரைக்கும் இந்த துவைதம் மயக்குமா நம்மளை அத்வைதம் புரியற வரைக்கும் தான் துவைதம் நம்மளை புரியற வரைக்கும் புரியாத வரைக்கும் அத்வைதம் புரியாத வரைக்கும் துவைதம் நம்மளை மயக்குமா அத்வைதம் புரிஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன் துவைதத்துல விளையாடலாமா அப்புறம் வேற அழகா வச்சுட்டு போறதுக்கு அப்புறம் என்ன அம்மா அம்மா புரிஞ்ச பிறகு அம்மா மனைவி மக எல்லாம் வித்தியாசம் தெரியாமையாக போய்ட்டு போகுது எல்லாம் தெரியத்தான் போகுது அப்போ என்னென்ன நம்ம என்ன உறவுகளில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தானே எல்லோரும் நடந்துக்க போகிறாங்க தர்மம் எப்படியோ அப்படி நடந்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது துவைத்தம் மோஹாய போதா பிராக் போதே பிராப்தே மனீஷயா பக்தி அத்தாதம் கல்பித்தம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம் மோகாய போதாத் அதாவது ஞானம் வர்றதுக்கு முன்னால இந்த துவைத்தம் இருக்கே நம்மளை ரொம்ப மயக்கும் போதே பிராப்தே மனிஷையா உக்காந்து இந்த மாதிரி ஆத்ம போதத்தை குருமுகமா விச்சாரம் பண்ணி நமக்கு அத்வைத்தம்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அத்வைத்தம்னா என்னென்னு புரிய வைக்கிற மாதிரி தான் நான் பேசிட்டுருக்கேன் நான் நினச்சின்னு இருக்கேன் ஆக என்னால் அத்வைத்தம் புரியுறது புரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் போங்கோ கோயிலுக்கு போங்கோ பிரதட்சிணம் பண்ணுங்கோ நமஸ்காரம் பண்ணுங்கோ ஆனால் அவங்களுக்கு அது எதாவது மனசில் துக்கத்தையோ சில சமயம் அங்கே போய் சரியாக தரிசனம் கிடைக்காம போயிடுதுன்னு வச்சுக்கோங்கனே ஒரு வார்த்தை உடனே ஐயோ சுவாமி தரிசனம் கிடைக்காம துக்கம் வருமானு விஷயம் புரிஞ்ச பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வல்லாம் அதுக்கப்புறம் வேற எதா தகராறுன்னு அர்த்தம் துவைத்தம் அது வந்து நமக்கு வந்து அதில் பழகி போயிட்டோம் நிறைய பழகி போய்ட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போனோம்னா நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு அம்மா வந்து எல்லாரையும் மறைச்சுண்டு நீ யாரும் பார்க்கக்கூடாது நான் தான் சுவாமி உண்டுவேங்கிறேன் அந்த ரொம்ப ஒன்றும் இல்லை நூற்றி கிலோ தான் இருப்பாங்க அதனால இப்படின் நின்றுண்டு ஆ நீங்கள் மறைக்கிறீங்க கொஞ்ச நேரம் கும்பிட்டுட்டு போகிறேனே என்ன குறைஞ்சா போச்சு அப்படின்னு கேட்குறது வந்தோம் இது நூ கோடி நூறு ஆயிரக்கணக்காக ஜனங்கள் நிற்கிறாங்க அவங்க பார்க்கணுமேங்க நான் போனதுக்கப்புறம் பார்க்கட்டும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது உண்மையான பக்தி என்னது எல்லாரும் தரிசனம் பண்ண விட்டு பாருங்கோ அதுவே நமக்கு நிறைவு அத்தனை பேரும் போய் பார்க்கட்டுமே அதனால்தான் தட்சிணாமூர்த்தி கர்ப்பகிரத்தை பெருசாக வச்சுருக்கோம் இல்லாட்டி இல்லாட்டி என்னென்னாங்க போய் அது ஒன்றைக்கு ஒன்றை ஒன்றைக்கு ஒன்றரை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ளே இப்படி பார்க்கணும் ஆமாம் மாதிரி அந்த அது சண்டை இருக்கட்டும் அதுக்கெல்லாம் கூட இருக்குது அதில் ஒரு காரணம் வச்சுருக்காங்க இப்போ கேரளா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்டை கொஞ்சம் வெயிட்டு போட்டானா உள்ளே போக முடியாது போக முடியாது நானெலாம் கூட போக முடியாது அந்த அதுக்குள்ள வந்து இப்படிதான் இப்படி இப்படி குனிஞ்சு தான் போகணும் உள்ளக்குள்ள எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா மனசு ஒருமுகப்பட்டு பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க அது எல்லாரும் ஒழுங்கா போய் பார்க்கறது அதுல ஒரு தாற்பயம் இது நம்ம விசாலம் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் இது ப்ராட் அவுட்லுக்கு அது நேரோ நினைச்சிடாங்க அது கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்லணும் ஓஹோ அது இது ப்ராட் அவுட்லுக்குன்னு அந்த கோவில் இருக்கிறதுலாம் நேரோ லுக்கு போல் இருக்கு அப்படின்னு இதுக்கு தானிக்கு தீனிக்கெல்லாம் சொல்லப்படாது அதனால் அது வந்து நேரோ லுக் இல்லை கான்சன்ட்ரேட்டட் லுக் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஏகாகிரதையோடு அங்கே உத்து பார்த்து சுவாமியோட முகத்தை பார்த்து திருடியை பார்த்து நமஸ்கார சரி நம்ம பாடம் என்னது நான் இதெல்லாம் வந்து பாடத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படி எல்லோரும் இருக்கோம் ஏதோ கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் நீயேங்கிறது துவைத்தம் எல்லாம் நானேங்கிறது அத்வைத்தம் அவ்ளோதான் சிம்பிள் எல்லாம் நீயேங்கிறது துவைத்தம் எல்லாம் நீயே உன் அடிமை நான் அப்படின்னா துவைத்தம் எல்லாம் நானே என் அடிமை நீன்னு சொல்லிடக்கூடாது ஓஹோ அப்படின்னா மாத்திடுவோமா அப்படின் தான் எல்லாம் நானே அடிமையும் இல்லை ஆண்டவனும் இல்லை அப்படி போட்டுக்கணும் அதுதான் இந்த ஸ்லோதர் சுற்று வாருங்க சர்க்கஸ ஸ்திதி யாந்தி சர்க்க ந தோற்றம் படைப்பு கிரியேஷன் ஸ்திதின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கிறது இப்போ தங்கக்கட்டியில் நகை உன் உற்பத்தி பண்ணப்படுறது தங்கக்கட்டி நகை உற்பத்தி பண்ணப்படுறது அப்புறம் அந்த நகை தங்கத்திலேயே இருந்துருக்கு அப்புறம் அந்த நகையை ஒரு கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு இப்போல்லாம் ஃபேஷன் மாறி போச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க அதை மாற்றி அழித்து வேறு பண்ணுறீங்க ஆனால் தங்கம் இருக்கா இல்லையா தங்கம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு மதிப்பே என்னால் தங்கத்தை வச்சு என்ன பண்ணுறோம் தங்கத்தில் நகை தோன்றியது தங்கத்தில் நகை இருந்தது தங்கத்தில் நகை ஒடுங்கி விட்டது அதே போல் சர்க்கன்ன உற்பத்தி ஸ்தித்தின்னு சொன்னால் இருப்பு தோற்றம்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 அகில ஆதாரே உபாதானே பரமேஸ்வரே ஜகந்தினா உலகங்கள்னு அர்த்தம் ஜகந்தி அப்படின்னு இருக்கு இல்லையா ஸ்லோகத்தில் இருக்கு ஜகத் ஜகதீ ஜி ஜகத்துங்கிற சப்தம் சம்ஸ்கிருத சப்தம் ஜகத் ஜகதி ஜகந்தி உலகங்கள் அப்போ இருக்கட்டும் உபாதானே அகில ஆதாரே அகில ஆதாரம்னா என்ன அர்த்தம் அனைத்திற்கும் ஆதாரமான பரமேஸ்வரே பரமேஸ்வரனிடத்தில் வார்த்தை எப்படி மாத்திர பாருங்க ஆத்மாங்கிறது போய் பிரம்மன்கிறது போய் பரமேஸ்வரன் வந்து விடுத்துப்போம் பரமேஸ்வரன் வேற பிரம்மன் வேற கிடையாது அவங்க சர்வசாதாரணம் அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்க விஷ்ணும் பர் எல்லாம் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறதுக்காக ஆக பரமேஸ்வரே பரமேஸ்வரனிடத்தில் அனைத்திற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனிடத்தில் உபாதான அனைத்திற்கும் முதல் காரணமான முதற் காரணம் மெட்டீரியல் காசுன்னு அர்த்தம் இங்கிலீஷில் சொன்னா மெட்டீரியல் காசு தமிழ சொன்ன முதற் காரணம் அல்லது கச்சா பொருள் எல்லாம் அவர்தான் இத சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அபிநிமித்தோபாதான காரண ஈஸ்வரகா ரொம்ப முக்கியம் அபின்னமித்தாதான காரணா ஈஸ்வரா நான் அதை வந்து இப்ப வகுப்பை முடிச்சுடுறேன் முடிச்சுட்டு போர்டில் எழுதி போடுறேன் அதை பேஸ் பண்ணி அடுத்த தடவை சொல்கிறேன் அது ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது டெக்னிக்கலாக பரிபாஷையோடு சொல்லித்தரப்போகிறேன் அது என்னங்கிறத அடுத்த வாரம் விளக்கி சொல்கிறேன் நான் இதோட வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் இன்னும் இது பூர்த்தி ஆகலை இந்த ஸ்லோகம் பூர்த்தி ஆகலை பரமேஸ்வரிடத்தில் எல்லாமே தோன்றி இருந்து ஒடுங்குகிறது உதாரணம் சொல்றார் புத்தானிவ வாரிணி தண்ணீரில் நீர்க்குமிழிகள் தோன்றி ஒடுங்குவதை போல வாரிணி அப்படின்னா தண்ணீரில் புத்னா நீர்குமிழிகள் இவனா போல தண்ணீரில் நீர்குமிழிகளை போல தண்ணீரில் நீர்க்குமிழிகளை போல இறைவனிடத்தில் அனைத்து உலகங்களும் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன புரியறது இல்லையா இதை போய் இவ்வளோ நேரம் சொல்கிறோம்னா மனசுக்குள்ளே பதிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்லணுன்றேன் ரொம்ப டெக்னிக்கலாகவும் யோசிச்சுட்டே இருக்கின்ற படித்ததுனால படிக்கலைன்னா சாதாரணமாக சொல்லிட்டு போய்டும் ஆஹா இதை நான் வந்து இப்போ நான் எழுதி போடுறேன் அதில் என்னெல்லாம் எழுதி போடுறேங்கிறத சொல்லிவிட்றேன் பிரம்மன் விவர்த்தோபாதான மாயா பரிணாமி உபாதான காரணம் அப்புறம் வந்து மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம்வல் டு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவரன்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இங்கே உபாதான காரணம்னு சொன்னதுனால கடவுளை வந்து நம்ம அபிண நிமித்த உபாதான காரணம்னு சொல்கிறோம் அதை நான் விளக்கி சொல்கிறேன் கொஞ்சம் எழுதி போட்டு வைக்கிறேன் நீங்கள் அதை நல்லா யோசிக்கணும் ே மூதவி வோமவா திணாமூர் நம அயயேயே நிற அனந்தமாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி மூர்த்தியெல்லாம் வாழி